சீரராஜ் செல்வம் போல் சீர்கபே என் ஆசான் வீரராக இருக்கப்போகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியார் விழிச்செய்த ஸ்ரீ சூரியசரகம் தொடர்பு பன்னியாசுத்தன் உபயதாரர்களான வைஷால் விதி திருமதி கே லட்சுமிபாய் அவர்களே திருமதி அலமேல அவர்களே எங்கே அமர்ந்துள்ள பக்தர்களே உங்களை அனைவருக்கும் அந்த பண்ணுவானே வணக்கம் ஒன்பது 64 யோக்திரி பூதான் யுகசிய கிரசித்தும் இவ புரோ தந்தசூகான் ததானோ துவேதா வியஸ்த அம்புவாஹாவளி விஹித ப்கத் பக்ஷவி சாவித்ர சந்தனோசௌ நிரதிஷய ரய பிரீணித்தோ கருத்மாவிதேய பிரச்சார இந்த ஸ்லோகத்திலே கவிஞர் சூரியனுடைய ரதத்தை கருடனோடு ஒப்பு நோக்குகிறார் கருடனுடைய போக்கு கருடனுடைய வேகம் கருடனுடைய சில செயல்கள் எல்லாம் பார்த்தா இந்த ரதத்தினுடைய போல ஒத்திருக்கிறதுனால சில எடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கருடனும் தேரும் ஒன்று என்று சொல்லலாங்கிற மாதிரி இதுல சொல்றார் அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா இந்த ரதமானது போகிற வேகத்திலே ரெண்டு பக்கமும் மேகங்களை செதறடிக்குது ஒரு பெரிய மேகம் இருக்கு அதுக்குள்ள இந்த ரதம் ஊடுருவி போற போது மேகம் ரெண்டாயிடுது அப்படி ரெண்டு பக்கமும் மேகம் இருக்கிறத பார்த்தா கருடனுடைய ரெண்டு ரக்கம் மாதிரி தெரியுதான் அடுத்து இந்த ரதத்தினுடைய முன்னால குதிரைகளுக்கு நொகுத்தடி இருக்கும் இல்லையா நொகுத்தடினா குதிரைகளுடைய கழுத்துல வச்சு ஒன்றாக பிணைத்து கட்டக்கூடிய ஒரு தடி அந்த தடியிலே இந்த குதிரைகளுடைய கடிவாளங்களை சேர்த்து கட்டி இருக்கக்கூடிய கயிறு எதுன்னா பாம்பு தோலினாலே செய்தப்பட்ட கயிறுகள் அதான் உறுதியா இருக்கும் அது பார்த்தா எப்படி இருக்குதுன்னா இந்த ரதம் வேகமா போறது எப்பவுமே கருடன் வந்து பாம்பு துரத்திட்டு போகும் இல்லையா இங்கே ரதத்தினுடைய நுகத்தடியிலே பாம்பு தோல் இருக்கு பாம்பு இருக்கு இந்த ரதம் விரட்டே போற மாதிரி இருக்குது அப்ப பார்த்தா கருடன் தான் பாம்பு பின்னால போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அது ஒரு காரணம் இந்த வேகம் இருக்க கருடாழ்வார் வேகத்துக்கு பெயர் பெற்றவர் இந்த ரதத்தினுடைய வேகம் எப்படி இருக்குது ஓட்டக்கூடிய அருணனை அது மிகவும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறது சபாஷ் இந்த ஸ்வீட்ல போகணும் அப்படின்னு அருணன் நினைக்கிறான் அதே மாதிரி கருடாழ்வார் வேகமா போறபோது பெருமாள் வந்து சபாஷ் இப்படிதான் போகணும் அப்படின்னு நினைக்கிறார் ஆக இந்த வேகம் ஒண்ணு இறகுகள் போல் தோற்றம் அளிக்கக்கூடிய மேகத் துண்டுகள் உண் முன்னால் இருக்கிற பாம்பு இந்த மூன்று காரணங்களால இந்த ரதத்தை பார்த்தா கருடனை போல தோற்றம் அளிக்குது அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய ரதம் உங்கள் பாவங்களையெல்லாம் போக்கி உங்களை வாழ்விலே வளமாக வைத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்ற இப்போ பதம் பதமா பார்க்கலாம் யோக்திரி பூத்தானு யோக்த்ரி அப்படின்னா சாதாரணமாக யுக் யுக அப்படின்னா சேர்ந்திருத்தல் நுகத்தடிக்கு யுகான்னு பேர் யோக்த்ரின்னா கட்டுங் கயிறு ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் வச்சு ஒரு கயிறு வச்சு கட்டுறீங்க இல்லையா அந்த கட்டுங் கயிறுக்கு யோக்த்ரின்னு பேர் இங்க நுகத்தடியை குதிரையோடு சேர்த்து கட்டுவதற்கு பாம்புகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது பாம்பின் தோலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த காலத்தில் மாதிரி நைலான் கயிறெலாம் பையது அந்த யோக்திரி பூத்தானு கட்டுங் கயிறாக இருக்கக்கூடிய எது அப்படின்னா வார்த்தை பாருங்கன்னா தந்தசுக்கான் முடியும் தந்தசுகான் பாம்புகளை தந்தசூக்கா பாம்பு தந்தசூக்கான் பாம்புகளை கட்டுங்கயிராக நுகத்தடியிலே இருக்கக்கூடிய பாம்புகளை கிரசித்தும் இவை கிரசித்தும்னா விழுங்குவதற்கு இவனா போல விழுங்குவதற்கு போவது போலே புற முன்பக்கம் ததானக அப்படின்னா அந்த பாம்புகளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த அர்த்தம் ததானக அப்படின்னா தாங்குதல் ஏந்துதல் அர்த்தம் யோக்திரி யோக்த்ரி அப்படின்னு சொன்னா இரண்டை இணைத்து உறுதியாக கட்டி இருக்கக்கூடிய கட்டு மோட்சம் அடையாத இந்த கர்மலோகத்துல இருக்கிற ஆத்மாக்களை பத்தி பேசுற போது பத்தர்கள்னு சொல்லுவாங்கன்னா கட்டப்பட்டவர்கள் பந்தப்பட்டிருக்கிறவர்கள் அவங்க இன்னும் விடுதலை அடையவில்லை ரமண மகரிஷி வந்து ஒரு தடவை குளிச்சுக்கிட்டு இருக்கிற போது ரெண்டு செம்மு முண்டு ஊத்திட்டு திடீர்னு அப்படியே ஸ்டில்லான்னு இதுவோ வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரா அப்போ அவருடைய உதவியாளர் குஞ்சு சுவாமிகள்னு ஒருத்தர் அப்படி என்ன ஆச்சு சுவாமிக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே திடீர்னு தலையை அப்படி அசைச்சாராம் ஒரு கையை எப்படி ஆட்டினாராம் உடனே இந்த அணுக்க தொண்டருக்கு பயம் பிடிச்சிக்கிச்சு நம்ம சாமிகளுக்கு என்னமோ ஆயி போச்சு குளிர்ச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு தலையை ஆட்டிட்டு கையாட்டுறா என்ன அப்படின்னு வலிப்பு கிளிப்பு வந்துருச்சோ தண்ணி வந்து ஒவ்வொரு குளிர்ச்சியா இருந்ததோ ஒவ்வொரு சூடாக புரியலையே சாமி தேவருக்கு என்ன அப்படின்னு ரமணர் சொன்னாரான் கட்டுத்தறில யானை கட்டி இருக்கிற போது பாத்துருக்கியா அப்படின்னு பாத்துருக்கேன் அது என்ன செய்யும் கட்டுத்தறியிலே கட்டப்பட்ட யானையானது சும்மா இருக்காது அடென்ஷன்ல போல மாதிரி தலையா ஆட்டிக்கிட்டு தும்பிக்கு அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும் நான் என் ஆத்மாவை பற்றி நினைச்சு பார்த்தேன் இந்த சரீரத்திலே இந்த யானைய பகவான் கட்டி போட்டுட்டான் இந்த சரீரை மாயா பந்தத்திலே நான் மாட்டிக்கிட்டேன் எப்படா தப்பிக்கலாம்னு தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு மோச்சம் எப்ப கிடைக்கும் இந்த சரீரத்திலிருந்து இந்த ஆத்மா எப்ப விடுபடும் அப்போ எனக்கு அந்த யானையுடைய ஞாபகம் வந்துருச்சு நான் என்ன யானையா பாவிச்சுக்கிட்டேன் உடனே யானை மாதிரி எனக்கு மூவ்மெண்ட் வந்துருச்சு இப்படி அதானப்பா வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு சதா அவருக்கு வந்து ஆத்ம தான் எப்ப பார்த்தாலும் இப்ப நமக்கு என்னென்னமோ சிந்தனை அவருக்கு ஆத்ம தான் முக்கியமா இருக்கும் அப்போ அந்த யானை கட்டப்பட்டிருக்கிறது எதனால் கட்டப்பட்டிருக்கிறது யோக்த்ரீ கட்டும் கயிறு சங்கிலி கட்டினாலும் அதுக்கு யோக்த்ரின்னு தான் பேரு பாம்புனால கட்டினாலும் யோக்திரின்னு தான் பேரு கயிறுனால கட்டினாலும் யோக்திரின்னு தான் பேரு கட்டுவதற்கு பயன்படக்கூடிய பொருளாயிருந்தாலும் அதை யோக்திரின்னு தான் சொல்லுவாங்க யோக்திரி பூத்தான கட்டுங்கயிறாக மாறி யுகசிய நுகத்தடியனுடைய தந்தசுகா அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் டைம் பாம்புக்கு ஏற்பட்டது சாதாரணமா தந்தச அப்படின்னா பல்லுன்னு அர்த்தம் தந்தசுக அப்படின்னா நீண்ட பல்லை உள்ளது பாம்பு லேசா வாய திறந்தா ரெண்டு பல்லு பெருசா நீட்டிக்கிட்டு இருக்கும் பாம்பு கடிக்கிற போது அந்த பல்லு தான் பதிவு வைக்கும் அந்த பல்லுக்குள்ளே விஷம் இறங்கும் அப்படி அதனால அதுக்கு தந்த சுகன்னு பேரு கிரசித்தும் என்றால் கருடன் பாம்ப பார்த்தா விழுங்க போகும் ஏன்னா கருடனுக்கு மிக இஷ்டமான உணவு பாம்புதான் அந்த பாம்பு அதுக்கு அடுத்தபடிதான் இந்த தவளை நண்டு நத்தை மீன் எல்லாம் பாம்பு கிடைக்கலைன்னா தான் கருடாழ்வார் வந்து தண்ணி பக்கம் போவாராம் இல்லாட்டி நிலத்துல தான் முதல் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் பாம்பு அது கிடைக்கலன்னு சொன்னா தவளை நண்டு இது மாதிரி அதுவும் கிடைக்கலன்னா ஆறு நதி குளம் இவைகளில் போய் அங்கே இருக்கிற மீன்களை கொத்தி சாப்பிடுவாராம் ஒரு முறை சௌபரி முனிவர் தண்ணிக்குள்ள உட்காந்து தவம் இருந்தார் ஏண்டா தண்ணிக்குள்ளே போனாருன்னா இப்ப பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற பையனுக்கு இந்த பக்கத்துலேருந்து டிவி சத்தம் கேட்குது அந்த பக்கத்துலேருந்து குழந்தைகிற சத்தம் கேட்குது ஒரே தொந்தரவாக இருக்குன்னு சொல்லி தனியாக போய் படிக்கணும் அப்படின்னா அவன் பார்க்குக்கு வந்து உக்காரனான் பார்த்தீங்கன்னா பார்க்குகளில் பசங்கள்லாம் உக்காந்து புசத்தை விரிச்சிக்கிட்டு புசத்தை பார்க்காம எல்லாத்தையும் பார்த்துட்டு உக்காந்துருப்பாங்க எதுக்காகனா படிக்கிறதுக்காக வந்திருக்காகலாம் வீட்டில் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது மாதிரி சௌகரி முனிவர் தவம் செய்கிறதுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லி தண்ணிக்குள்ளே போய் தவணம் செய்ய போனார் அங்கே தண்ணிக்குள்ளே தவணை செய்ய போனால் அங்கே இருக்கிற மீனை பார்த்து ஒரு வேடிக்கை ஆகி போச்சு அங்க இருக்கிற மீன்கள் மேல ஒரு பெரியமாகி ஜலஸ்தம்பனம் பண்ணி அவருக்குள்ள தவம் பண்றார் அப்படி இருக்கிற போது கருடன் வந்து தண்ணீரின் மேல் மட்டத்திலிருந்து மீன்களை பார்த்து மீன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து உள்ளே அழகை உழைத்து மீன்களை கொத்தி தின்றது அப்ப ஒரு குடும்பமாய் இருந்த ஒரு மீன் குடும்பத்துல தந்தை தாய் என்று மீன்களை அந்த கருடன் கொத்தி தின்றதை பார்த்த உடனே சௌகரி கோபம் வந்துருச்சு எவ்வளவு அழகா குடும்பம் நடத்திக்கிட்டு இந்த மீன்களை நீ வரக்கூடாது என்று காளிந்தி நதியில தான் உள்ள உட்காந்து காளிந்தி நதிக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லி சாபம் போட்டார் வந்தியானா செத்து போவ அப்படின்னு அன்று முதல் கருடன் காளிந்தி நதிக்கு போறதில்லை இப்படி இருக்கிற போது காளியன் என்று ஒரு பாம்பு அவனை தான் கிருஷ்ணன் உடிக்கினான் அவன் கருடாழ்வார்க்கு என்று கொடுக்கப்பட்ட பாகங்களை அவன் திருடி தின்னுட்டு இருந்தான் ஒரு கண்டுபிடிச்சிட்டு அந்த பாம்பை ஒரே அடியாக அடித்து காலி பண்ணுறதுக்காக வேகமாக ஆக்ரோஷமாக வந்தார் இந்த காளி என் தப்பிச்சன் பிழைச்சோன்னு ஓடினான் அப்போது நாரதர் சொன்னார் இந்த காளிந்தி மடுவுக்கு போ அங்கே கருடன்னு வரமாட்டான் ஏன் அப்படின்னா சௌகரி சாபம் இருக்குது அங்கே போய் ஒழிஞ்சிக்கிடா அப்படின்னா உடனே வேகமாக வந்து காளிந்தி மடுவில் ஒளிஞ்சிக்கிட்டான் அவன் அந்த மடுவுக்கு வந்ததுக்கு காரணம் அதுதான் அங்க வந்து அவன் என்ன பண்ணினான்னா அவனுடைய விஷம் எவ்வளவு உக்ரமா இருந்ததுன்னா மூச்சு காற்று முதற்கொண்டு விஷமா வெளியே வந்தது அந்த மூச்சு காற்றுனாலே வானத்தில பறக்கிற பறவைகள்லாம் செத்து செத்து விழுகுமா அந்த மடுவில் இருக்கிற மீன்கள் எல்லாம் பிணமா மிதக்குமா அதனாலதான் கிருஷ்ணன் போய் அந்த பாம்புகள் மேலே நர்த்தன அவற்றின் கழுத்து அதன் கழுத்துக்களை முறித்து அவன் கோட்டத்தை ஒடிக்கினான்னு மகாபாரதத்துல பாக்குறோம் அப்போ அந்த மடுவுக்கு இந்த பாம்பு வந்த காரணம் கருடன்தான் கருடனுக்கு இந்த பா பாம்புகளை கண்டா இஷ்டம் கிரசித்துவம் என்றால் விழுங்குவதற்கு ஏன் விழுங்குவதற்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா நமக்கு பகவான் வந்து முப்பத்தி ரெண்டு பல்லு கொடுத்துருக்குறான் சில பேருக்கு முப்பத்தி பல்லாம் இருக்கிறதா கேள்வி அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா அரைச்சு சாப்பிட்றோம் ஆனால் பறவைகளை பாருங்கள் இப்போ காக்காக்கு இன்னைக்கு ஏதாவது சோறு போடுங்க இல்லை என்ன ஒரு பொருள் போடுங்க அது வந்து கடித்து மென்று சுவைச்சு ருசிச்சு உப்பு பத்தலை உறப்பு பத்தலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது ஒரு கொத்து கொத்தும் டப்பக்குன்னு உள்ளே போயிடும் நான் யோசிக்கிறது உண்டு இந்த காக்காக்கு ருசியே டேஸ்டே தெரியாதோ பாவம் ருசி அனுபவிக்கக்கூடிய பாக்கியமே அதுக்கு இல்லையே நமக்கு நல்லா நாக்கை வெடி எடுத்தோம்னா ஒரு ஏழங்கலத்துக்கு வரும் நல்லா பரப்பளவு பார்த்தீங்கன்னா மூன்றங்கலம் அவ்வளவு ஏரியாவில் நாவின் பரப்பில் உணவை வந்து கூட கரைச்சி அப்படியே மிதக்க விட்டு ருசிச்சு சாப்பிட்டு அனுப்புகிறோம் இந்த காக்காக்கு அந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறது உண்டு ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னா நாம இந்த நாக்கில் அனுபவிக்கிற ருசியை அந்த சென பொழுதுல அது அனுபவிக்கக்கூடிய ஒரு சக்தியை பகவான் அதை கொடுத்துருக்குறான் அதை நீங்க உணரணும்னா இந்த அதனுடைய ஸ்மெல்லிங் பவர் அதாவது ஆல்பேக்டரி சிஸ்டம் இருக்கு பாருங்க நுகரும் சக்தி ஒரு எண்ணெயில பொறிச்சு அப்பளத்தை போடுங்க உடனே வந்து கொத்தி தின்டும் சாதாரண வெறும் பழைய சோதை போடுங்க அது கிட்டே போகாது அது என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்காம இதை கண்டுபிடிக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்காம அதை கண்டுபிடிக்குது அது எப்படி அப்படின்னா அந்த மூக்குக்கு அவ்வளவு சக்தி இருக்கு எண்ணெய் பொரியல் கேட்குது அதுக்கு இப்போ ரெயின்போ நிற காக்கா நீங்க சோறு போட்டா சாப்பிடாதுங்க அதெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் அங்க எல்லாம் ஃப்ரெஞ்சு சோல்சா தான் இருக்கிறாங்க எல்லாம் நான்வெஜ் ஐட்டம் போட்டா தான் அதுவும் எண்ணெயில வறுத்தது போட்டால் தான் சாப்பிடும் அந்த மாதிரி அது ருசி கண்டு போயிடுது அதெல்லாம் வந்து அந்த மூக்கையிலே கண்டுபிடிக்குது ஒரு கொத்து கொத்தி உள்ள கப்பு நமக்கு ஆனா அந்த ஒரு சென்ன பொழுதுக்குள்ளே அந்த நாக்கானது அந்த சுவையை உணர்கிறது அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அததான் இவர் கவிஞர் ரொம்ப கரெக்டா சொல்ற கருடன் என்ன பண்ணுறான் இங்கிலீஷ் விழுங்குதல் விழுங்குதல்னா விழுங்கும் அப்பக்கப்புறம் மெல்லாது அரைக்காது கடிக்காது அது மாதிரி இந்த கருடன் பாம்புகளை வால் பக்கம் பிடிப்பான் அல்லது தலை பக்கம் பிடிப்பான் அப்படியே உள்ளதளிவான் விழுங்குதல் கிரசிதும் அப்படிங்கிற வாரத்தை விழுங்குதல் குறைக்கும் கிரசிதும் என்றால் விழுங்குவது கருடன் பாம்பை விழுங்குவதற்கு போவது போலே இவனா போலே புறனா முன்பக்கம் அந்த ரதத்தினுடைய முன்பக்கத்துல அந்த பாம்பு ததானோ என்றால் ஏந்தி இருத்தல் விஷ்ணுடைய கையில எட்டு கையில எட்டு ஆயுதங்கள் இருக்குங்க சொல்லும்போது ததானகா அப்படிங்கிறான் அதாவது எட்டு ஆயுதங்களை அவன் தாங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்வேதா அம்புவாகாபலி துவேதா அப்படின்னு சொன்ன இரண்டு ஆக்குதல்னு அர்த்தம் ஒரு பொருளை ரெண்டு ஆக்குறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேரு துவேதா சொல்றோம் ஒரு மைசூர் பாக்கு இருக்குது அந்த வெட்டிருப்பாடால ஒரு ஓங்கி ஒரு போடு போட்டீங்கன்னா சமயத்தில் அறுவாழ்வு மலங்கி போவோம் அல்லது சமயத்தில் மைசூர் பாக்கு ரெண்டு அப்படி ரெண்டு ஆகுறதுக்கு பேரு துவேதா அப்படிங்கிறது அப்படி இரண்டு இப்போ இவன் பகவத்கீதையில கண்ணன் சொல்றான் ஒரு பக்கம் இந்த உலகத்திலே வாழ்க்கையை பரிபூர்ணமா வாழ் அது ஒரு ஜீவியம் அதே சமயத்துல மனசுக்குள்ள பற்றற்றவனா இரு அது ஒன்று இப்படி இரண்டு பட்ட மனிதனாய் வாழ்கிறவன் தான் மோட்சம் அடைகிறான் ஒரேடியா இந்த உலகத்திலையும் மூழ்கிறாத ஒரேடியா ஞானத்துக்கும் போயிடாத அந்த மாதிரி ஒரு மீடியாக்கர் பயமீடியா லைஃப் வாழணும் அதுவேதா அப்படிங்கிறேன் யோக வாச ஒரு புஸ்தகம் அதுல பகீரதன் மகாராஜாவை பத்தி ஒரு கதை இந்த பகீரதன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவன் தான் கங்கையை கொண்டு வந்தான் பூமிக்கு ஆகாசத்திலிருந்து கொண்டு வந்தா அவன் தான் இந்த கங்கையை கொண்டு வரதுக்கு முன்னால இந்த பகீரதனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது என்ன பிரச்சனைனா அவனுடைய சிம்மாசனமானது அவன் ஆத்ம ஞானம் பெறவிடாமல் தடுத்தது அவன் ஆட்சி பொறுப்பை நிர்வகிக்கிற போது ஆன்ம விஷயங்களை பற்றி அவனால் சிந்திக்க முடியவில்லை அவன் புஸ்தகத்தில் படிக்கிறபடி வாழ முடியவில்லை மற்றற்ற நிலைமை அவனுக்கு வரமாட்டேங்குது அவன் என்ன முயற்சி பண்ணாலும் நான் ராஜாங்கிற நினைப்பு தான் மேலோங்கி இருக்குது அவன் பார்த்தான் இந்த சிம்மாசன வாழ்க்கை என்பது இன்றிருந்து நாளை இல்லாமல் போவது ஆனால் ஆத்ம ஞானமும் நிலையானது மேன்மையானது நமக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி குரு கிட்ட கேட்டான் யாரு குரு வசிஷ்டர் தான் அவர் சொன்னார் உனக்கு பற்று ரொம்ப அதிகமா இருக்கப்பா அதுல இப்படி வருது கொஞ்ச காலம் நீ பற்று இல்லாமல் இருந்தால் உனக்கு அது நன்மை கிடைக்கும் ஒரு யாகம் பண்ணி அந்த யாகத்தில் கேட்கறவங்களுக்கெல்லாம் எல்லா சொத்தையும் வாரி கொடுத்துட்டு நீ கொஞ்ச நாள் ஏழையா இருந்து பாரு அப்ப இந்த ஆணவம் போயிடும் அப்புறம் உனக்கு ஞானம் வரும்னு சொன்னார் அப்ப பகீரதன் என்ன பண்ணினா ஒரு அரசமேத யாகம் பிரகடனம் பண்ணி அந்த யாகத்துல எல்லாருக்கும் எல்லா சுற்றையும் வாரி கொடுத்துட்டான் மீதி இருக்கிறது என்ன தெரியுமா அரசு உரிமை அவன்தான் ராஜாங்கிற உரிமை இந்த அரசுரிமை யாருக்கு வேணும்னு சொல்லுங்க அதை நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் யாருமே வந்து வாங்கிக்கல ஏன்னா இது பெரிய தள்ளவலின்னு உங்களுக்கு தெரியும் இந்த பதவி எங்களுக்கு வேணான்னு இவன் எதிர்பார்த்ததே அதுதான் இந்த அரச பதவியைத் தொடர்ந்து கொஞ்ச நாள் ஏழையா இருக்கணும்னா மக்கள் மற்றத வாங்கிட்டு அரச பதவியே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்ப அவன் என்ன பண்ணினா அன்று தேசத்த ராஜா ஒருத்தன் இவனுக்கு பகைவன் இவன் சாக மாட்டானான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான் அவன் அவனை கூப்பிட்டு அனுப்பிச்சான் எப்பா நான் சாகனும் என் ராஜ்யம் உனக்கு வரணும்னு தானே நீ நினைக்கிறேன் நான் சாகாமலே அந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறேன் எனக்கு இந்த ராஜ்யம் கசந்து போச்சு இதை வாங்கிக்கோ அப்படின்னா அவனுக்கு காதுகளையே நம்ப முடியலையே நிஜமா தான் கொடுக்கறியா இல்ல என்னை சிம்மாசனத்துல உட்கார வச்சு கடை விட்டு வெட்ட போறியா எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு உனக்கு சந்தேகம்னா உன் எதிர்லயே நான் நாட்டை விட்டு போயிடுறேன் இதை வாங்கிக்கோ இந்த ரகுபம்சத ராஜாக்களுக்கு ரெண்டு வார்த்தை சொல்ற பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு தார கொடுத்துட்டான் அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு அன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம தன் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியேறி அந்நிய நாடுகளுக்கு போனான் அந்நிய நாடுனா பக்கத்து தேசம் அந்நிய நாடு அங்க போய் என்ன பண்ணினான் பிச்சை எடுத்தான் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்தான் கட்டிக்கிற துணிக்கு பிச்சை எடுத்தான் இந்த வாழ்க்கை வாழ்ந்தான் இப்படியும் கொஞ்சம் காலம் முதல்ல பிச்சை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் போக போக அதுவே பழகி போச்சு பிச்சை எடுக்கிறதுல ஆணவம் அழிகிறது என்பதை அவன் கண்டுபிடித்து அதை ரசிக்க தொடங்கினால் கொஞ்ச நாளில் என்ன ஆச்சுன்னா பிச்சைக்காரர்கள் பாக்யவான்கள் என்ற அறிவு அவனுக்கு அப்படி இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இவன் பிச்சை எடுக்க போனப்போ அங்கே இருக்கிற சில பேர் அவனை இனம் கண்டு கொண்டார்கள் இவன் என்னார் அப்படின்ட்டு பிச்சை எடுக்க வந்திருக்கானே தவிர இவன் ராஜா இல்லையா அப்படின்னு அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை அந்த நாட்டு ராஜா இறந்து போயிட்டா அவனுக்கு வாரிசு இல்லை அடுத்த ராஜா யாரும் டிசைட் பண்ண முடியல சிக்கல் மந்திரி பிரதானிகள் கூடி இந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு காலில் விழுந்து கேஞ்சி ராஜா வாக்கிட்டாங்க அது என்னடானா இவன் ஜாதகம் அப்படி இவன் பிச்சை எடுக்க கூட இவன் ஜாதகம் துரத்துது ராஜயோக ஜாதகம் அது பிச்சை எடுக்க போன நாட்டில் இவனை ராஜா வாக்கி விட்டார்கள் அப்போ ஐயோ இந்த சிம்மாசனத்துக்கு பயந்துதானே நம்ம பிச்சைக்காரன் ஆனால் மறுபடியும் என்னை பிடிச்சு உட்கார வச்சுட்டாங்களேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு வாரம் அரசாட்சி செய்தான் அப்போ அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடித்தான் என்ன கண்டுபிடிச்சான்னா இவன் முதல்ல அயோத்தியாவிலே இருந்து அரசாண்ட போது இவனுக்கு இருந்த ஆணவம் இப்போ இல்லை சிம்மாசனம் இவனுடைய ஆத்ம குறுக்கே வரவில்லை இப்போ இவன் பற்றற்றவன் ஆகிவிட்டான் என்பதை உணர்ந்தான் அப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா இந்த பக்குவத்தை அடையிறதுக்கு தானே நமக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னு கொஞ்சம் நாள் கழிச்சு எந்த ராஜாவுக்கு இவன் தன்னுடைய ராஜ்யத்தை பிச்சை போட்டானோ அவனே இவங்கிட்ட வந்து எப்பா இந்த ராஜ்யபாரத்தை சுமக்க என்னால் முடியல உன் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லவன் என்னால் முடியல தயவு செய்து நான் வந்து பிச்சை கொடுக்குறேன்னு நினைக்காத நீ எனக்கு பிச்சை கொடு என்ன என்னை ரிலீவ் பண்ணி விடு அப்படின்னு அவன் காலில் விழுந்து இந்த நாட்டை திருப்பி அவனுக்கே கொடுத்துட்டான் அப்போ அவன் ஒரு கவிதை எழுதினான் யாரு பகீரதன் உலகத்திலேயே சிறந்த சுகம் எது என்றால் பிச்சை எடுப்பதுதான் பிச்சை எடுக்கிறது அரசனாயிருந்த தற்போதம் போகணும்னா நீங்க பிச்சை எடுக்கணும் அந்த காலத்தில் உஞ்சிபுரத்தின் இப்ப ராமானுஜர் இருக்கிறாரு அவருக்கு சாப்பாடு எப்படி கிடைச்சது டெய்லி ஏழு வீட்டுக்கு போய் பிச்சை வாங்குவாரு அந்த அரிசி கொண்டு தான் சமைச்சு சாப்பிட்டாரு விஷம் வச்சாங்க அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டாரு ஆனா மதுவாச்சாரியார் ஆனாலும் சரிதான் சங்கராச்சாரியார் இருந்தாலும் சரிதான் இந்த நாட்டில் இருந்து மிக தலை சிறந்த எல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க சன்னியாசி ஆயிட்டா பிச்சை எடுத்து தான் அப்பதான் உங்களுக்கு ஆணவம் வராது அதனால இந்த கதையை சொல்லி பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க ஒருவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் கொஞ்ச நாளாவது அவன் வறுமையை அனுபவிக்கணும் ஒரு மூணு மாதமாவது வறுமை அனுபவிக்கணும் வறுமையை அனுபவிக்காத மனிதன் முழு மனிதனாக ஆக முடியாது அப்படின்னு ரொம்ப ஒரு பொன்னான வார்த்தை சொன்னான் அதனால தான் நான் என்னுடைய பணக்கார நண்பர்களுக்கு சொல்றது ஒரு ஒரு மாதம் பேச்சு எடுக்கல அப்படின்ட்டு அப்பா நீ இடத்த காலி பண்ணும்போதில் அப்படிம்பாங்க ஆனால் ஞானிகள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் இப்போ கிருஷ்ணர் தான் சொல்கிறான் இரண்டுபட்ட மனிதனாக பற்றற்றவனாகவும் பாசம் உள்ளவனாகவும் வாழ வேண்டும் அதுதான் இங்கே துவேதா அப்படின்ற மகாலட்சுமி வந்து ரெண்டு விதமான பாலிசி வச்சிருக்கிறாங்க குபலை ஆனந்தம்னு ஒரு புஸ்தகத்தில் அப்பை தீட்சிதர் ஒரு கற்பனையான சம்பாஷணை திருமகளோடு சம்பாஷிக்கிறார் என்னன்னா அம்மா மகாலட்சுமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு என்னன்னா இந்த உலகத்தில் அறிவு உள்ளவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள் சான்றாண்மை உள்ளவர்கள் கலைகள் கற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனா நீ அவங்க கிட்ட போக மாட்டேங்கிறிய தனலட்சுமி கடைசியில ஆணவம் பிடித்தவர்கள் அறியாமை உள்ளவர்கள் அகம்பாவம் பிடித்தவர்கள் அங்க போய் உக்காந்துக்கிறீங்க நகரமாட்டேங்கிறிய இது எனக்கு புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு அதுக்கு தனலட்சுமி பதில் சொன்னாடா கலைக்கற்றவன் அறிவு உள்ளவன் சான்றாண்மை உள்ளவன் அவற்றை வைத்து பணம் சம்பாதித்துக் கொள்வான் அவற்றை வைத்து வாழ்க்கையை நடத்தி கொள்வான் நீ இந்த அறியாமை உள்ளவர்கள் ஆணவம் உள்ளவர்கள் அவங்களுக்கு இந்த பணம் இல்லாட்டி வாழ்க்கையே கிடையாது அதனால அவங்க மேலே இறக்கப்பட்டு இந்த பணமாவது அவங்ககிட்ட இருக்கட்டும் அதை வச்சாவது அவங்க வாழ்க்கை நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிதான் நான் அறிஞர்கள்ட்ட போறதில்லை இவங்ககிட்ட தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அப்பே ஒரு கற்பனையான சம்பாஷணையை கோலையானந்தம் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் திருமகளும் இரண்டு கொள்கை வைத்திருக்கிறாள் அதாவது கல்வி ஞானம் ஒழுக்கம் உள்ளவர்கள்ட்ட ஒரு அளவுக்கு மேல அவள் வர்றதில்லை ஏன் வர்றது இல்லைன்னா ஒரேடியா வந்தா ஜனங்கள் கெட்டு போவாங்க அப்படின்னு அதனால அது கொஞ்சம் பற்றாதவங்கள்ட்ட அனுகிரகிக்கிறாள் என்று அங்க சொல்ற அதான் துவேதா வியஸ்த அப்படின்னு சொன்ன பிரிக்கப்பட்ட அதாவது இரண்டாக பிளக்கிறார் இந்த மேகங்களை ரதம் சூரியனுடைய ரதத்தேவன் என்ன பண்ற பிளக்கிறார் துவேதா வியஸ்த அம்புவாக அம்புவாகனா மேகம் அம்புனா தண்ணீர் வாகம்னா தண்ணீரை சுமப்பவர் மேகத்துக்கு நீர் சுமப்பான்னு பேரு அம்புவாகவழி ஒரு மாலை போல வரிசையாக மேகங்கள் இருக்கின்றன அந்த மேகத்தினுடைய சூரியனுடைய தேர் போகிற போது அதை இரண்டாக்கி சிதறடைக்கிறது அதான் துவேதா வியஸ்தான செப்பரேட் பிரித்தல் அம்புவாகன கிளவுட்ஸ் மேகம் ஆவழின வரிசை பக்ஷ விக்ஷேப்போபகோபகான அழகு பிரகத்னா பெரிய பக்ஷனா இறக்கை விக்ஷேபனா அடித்தல் அந்த மேகத்தினுடைய ரெண்டு துண்டும் பார்த்தா ரெண்டு பெரிய இறக்கை அப்படி அடிச்சுக்கிற மாதிரி இருக்கிறோம் கருடாழ்வாருடைய சிறகு ரொம்ப பெருசு நீங்க வானத்துல பாக்குற கருடுன்னு இருக்க அது சாதாரண பறவை நாம பாவிக்கிறோம் அதை கருடாழ்வாராக பாவிச்சு அதை கும்பிடுறோம் எப்படி சாதாரண குரங்க பார்த்து நாம அனுமாரி நினைச்சு கும்பிடுறோமோ எப்படி சாதாரண குதிரையை பார்த்த இவர் ஹயகிரீவர் நினைச்சு கும்பிடுறோமோ அது போல கருடனுங்கிற பறவையை நாம கும்பிடுறோம் ஆனா நிஜமான கருடாழ்வார் வைகுண்டத்தில் இருக்கிறாரே அவர் வந்து மிக பெரிய உருவம் உள்ளவர் அவர் ரெக்க எப்படி அந்த காத்தின் வேகத்திலே ஆலமரங்கள் சாய்ந்து விடுமான் அவருடைய உடம்பினுடைய பழு தாங்க மாட்டாமல் தென்னை மரங்கள் முறிந்து விடுமோ அவர் இறக்கையிலிருந்து ஒரு சிறகு உதிர்ந்து விழுந்தபோது அது இந்திரன் தலையில விழுந்து அவன் மூணு மாசம் மயக்கம் போட்டு கிடந்தானும் அவனால எந்திரிக்க முடியல அந்த இரக்கை விழுந்த வயிட்டு தாங்க முடியல அவ்வளவு வலுவானவர் கருடாழ்வார் அவர் பறக்கிறார்னா எப்படி இருக்கும் ஒரு யானை பறக்கிற மாதிரி இருக்கும் அதான் சொல்றாரு ப்ரஹத் பக்ஷ பெரிய ரெக்கை பிருக்சேபா அப்படி அடிக்கிறோம்ல ரெக்கை அடிக்கிறது இல்லையா அதுக்கு விக்ஷேப்போபகா சோபகானா அழகு அதாவது இந்த ரதமானது மேகத்தை பிளந்து கொண்டு போகிற போது இரண்டு பக்கம் இருக்கும் மேகங்களை பார்த்தா கருடனுடைய ரெண்டு அடித்துக் கொள்ளும் போல அழகா இருக்கு தெங்குற அழகு எல்லாத்துலயும் அழகு இருக்கு அழகுன்னு சொன்னா ஒரு பூவை பார்த்தா தான் அழகு ஒரு பொண்ணை பார்த்தா தான் அழகுன்னு இல்லை எல்லாத்துலேயும் அழகு இருக்கு ஒரு தவளை ஈய பிடிச்சி சாப்பிடறதை பாருங்க அதுல ஒரு அழகு இருக்கு ஒரு அன்னம் நீந்திரதை பாருங்க அதுல அழகு இருக்கு பாம்பு படம் எடுத்துறது பாருங்க அதுல ஒரு அழகு இருக்கு இயற்கையில எல்லாமே அழகுள்ளது தான் அத ரசனையை பொறுத்தது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது இவர் சொல்றார் சிறுகைகளை அடித்துக் கொள்வதே ஒரு அழகுன்னு ஏண்டா அப்படின்னா இந்த கழுகு ஜாதி இருக்கிற கருடன் ராஜாலி கழுகுன்னு சொல்றோம் இல்லையா பருந்து இதெல்லாம் ஒரு ஃபேமிலி இந்த பறவைகளால ரெக்கைகளை அடித்துக் கொள்ளாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டா விரிச்சு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுமோ சைக்கிளை மிதிக்கிறவங்க மேகமா ஒரு பத்து தடவை மிதிச்சுட்டு அப்புறம் இந்த கருடன் என்ன பண்ணுமா ஒரு ரெண்டு தடவை அடிச்சிட்டு அந்த ஒரு உந்து சக்தியில ரெக்கை அப்படி ஸ்ட்ரைட்டாட்டு மூணு கிலோமீட்டருக்கு போகும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த ரெக்கைகள் அதனால எப்பவுமே நீங்க பார்க்கலாம் கவனிச்சு பார்க்கலாம் கருடனானது ரெக்கை அடிக்கிற போது மெல்ல தான் அடிக்கும் அப்படிதான் அடிக்கும் இந்த படப்பட படம் அடிக்கிறதுலாம் குருவி சிட்டு குருவிதான் அடிக்கும் வலிமையில்லாத ரெக்கை உள்ள பறவைகள் தான் இறகுகளை வேகமா அடிச்சுக்கும் வலிமையான ரெக்கை உள்ள பறவை மெல்ல அப்படி அடிக்கும் அவ்வளவுதான் கருடன் அப்படிப்பட்டவன் அவன் சிறக அடிப்பது பாக்குறதுக்கு ஒயிலா இருக்கு அழகா இருக்கு என்னமோ கடல்ல அலை மெல்ல காத்துப்பட்டு அப்படி மெல்ல மெல்ல தரங்கம் போல போற போல இருக்குதுன்னு அதை அழகுங்கிற சோபகா சாவித்ரக செந்தனக சாவித்திரக செந்தனகான சூரியனுடைய ரதம் செந்தனம்னா ரதம் சாவித்ரகன்னா சவித்துருவினுடைய சவித்துருன்னு சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு இல்லையா நீங்க காயத்ரி சொல்லும் போது சொல்றீங்க இல்லையா சவித்துருவுனா பிரமல் அதாவது இன்ட்யூசர் உள்ளுக்குள்ள இருந்து நம்மை தூண்டுகிறவன் நாராயணனுக்கு இது ஒரு பெயர் சவித்ரு அப்படிங்கிறது பெருமாளுக்கு பல பேர் உண்டு அருணகிரிநாதர் முருகனை பத்தி பாடுற ஒரு பாட்டுல கண்ணன் செய்த லீலைகளை எல்லாம் சொல்லிட்டு இப்படி செய்த ராமனே அப்படி ஆழ்வாரில் ஒருத்தர் உண்டைவில் அடிச்சது ராமன் ஆனா பழி யார் தலையில போய் விடுகுது அவன் தான் ராமன் பண்ண குறும்பு கூட அவன் தலையில போய் விடுகிறது உண்டைவில் தெரித்த கோவிந்தான் போடுறாரு இங்க அருணகிரிநாதர் என்ன பண்றாருன்னு வெண்ணெய் திருடினாய் உரலிலே கட்டப்பட்டாய் தாயினால் அடிக்கப்பட்டாய் என்னடா காரணம் கிருஷ்ணனா இருக்கிறான் அப்படிங்கிற பாவனையில இங்க வந்து சாவித்ரஹ அப்படிங்கிறார் நவநீதமும் திருடி உரலோடைய ஒன்றும் அரி ரகுராமர் சிந்தை மகள் மருகோனே முருகனை பத்தி பாடும் உன் மாமாவுக்கு உன் மேல ரொம்ப பிரியம் மாமா எப்படிப்பட்ட ஆளுடான நவநீதம் திருடி நவநீதம்னா வெண்ணைன்னு அர்த்தம் பெண்களுக்கு சில பேருக்கு நவநீதம் பேர் வைப்பாங்க நவநீதம்னா வெண்ணெய்க்கு அவ்வளவு மதிப்பாய்ப்போச்சு கண்ணனாலே கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் காடும் பிள்ளைன்னு ஒரு பேர் உண்டு இந்த வெண்ணெய் காடும் பிள்ளை விக்கிரகம் இருக்க இது ரொம்ப பேமஸ் நீங்க பாத்திருக்கலாம் பல கோவில்கள்ல அந்த வெண்ணெய் காடும் பிள்ளைங்கிறது ஒரு கையில் வலது கையில் வெண்ணெயை வச்சிக்கிட்டு இருக்கோம் இடது கையை அப்படி தூக்கிக்கிட்டு இருக்கும் ஒரு காலை தூக்கி நர்த்தனம் ஆடுற மாதிரி இருக்கும் அது என்னடா அப்படின்னா யசோதையானாலும் அந்த ஊரில் இருக்கிற மற்ற பெண்களானாலும் கிருஷ்ணனை கூப்பிட்டு டெய் ஒரு டான்ஸ் ஆடுறா அப்படின்பாங்கண்ணா அப்போ நான் ஆட முடியாது அப்படின்னா நீ ஆடினா ஒரு பந்தளவு வெண்ணெய் தருவேன் அப்படின்னா நீ வெண்ணெய் முதல்ல குடு வாங்கிக்கிட்டு ஆடுறேன் ஏன்னா நீ ஆட சொல்லிவிட்டு ஏமாத்திடுவேன் இந்த வெண்ணாடும் பிள்ளை விக்கிரகத்தை எல்லா கோவில்லயும் நீங்க பாக்கலாம் பெருமாள் கோவில் சம்பிரமமா இருக்கிற கோவில் ராஜாக்களால் ஆதரிக்கப்பட்ட கோவில் எல்லா கோவில்லயும் எங்கேயாவது ஒரு இடத்துல வெண்ணெய் காடும் பிள்ளை சன்னதி இருக்கும் ராமானுஜர் வந்து தனக்கு பூஜாமூர்த்தியாக வைத்திருந்தது வெண்ணைக்காடும் பிள்ளை தான் வெண்ணைக்காடும் கண்ணன்னு வேறவனுக்கு அந்த சிற்பம் ரொம்ப அற்புதமா இருக்கும் கிருஷ்ணன் சொல்லுவாங்க மதுரையில் நவநீத கிருஷ்ணன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு பெரும்பாலும் இந்த யாதவர்கள் இருக்கிற இடங்கள்ல நவநீத கிருஷ்ணன் கோவில் ஒரு கோவில் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து வெண்ணெய் கடைந்து விற்கிறவர்கள் இல்லையா கிருஷ்ணன் தான் பிறந்த ஒரு செய்தி எனக்கு சமீபத்தில் காதல விழுந்தது எங்க வீட்டுக்கு ஒரு மேஜர் செய்ய வேண்டி வந்தது அந்த மேஜை செய்யக்கூடிய அந்த தச்சர் வந்து யாதவீனத்தை சேர்ந்தவரா ஓ நீங்க யாதவரா அப்படின்ன உடனே நல்ல விட நீங்க கேட்டீங்க யாதவர்கள் மொத்தம் ஏழு பிரிவு இருக்குதுங்க அதுல நாங்கள் சாம்பார் இடையர் அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவங்க நாங்கள் வெஜிடேரியன்ஸு நாங்கள் சாம்பார் தான் சாப்பிடுவோம் இன்னொரு விஷயம் தெரியுமா கிருஷ்ண பரமாத்மா எங்க இனம் தான் அவர் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாருங்க அதனாலதான் அவரால கம்சனை கொல்ல முடிஞ்சது நாங்க கிருஷ்ணனுடைய ஜாதியாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு யார் போய் பார்த்தா இருந்தாலும் சரி இப்படி ஒரு கோட்பாடு இருக்குது சமுதாயத்துல இப்படி ஒரு பிரிவு இருக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சாம்பார் இடையர் அப்படின்னு யாதவாழ்ல ஒரு பிரிவு இருக்குதான் நீங்க ஏன் வச்சுக்கோங்க அது மாதிரி இங்கே வெண்ணெய்க்கு ஆடும் பிள்ளை என்று அவனுக்கு ஏற்பட்ட பெயரினாலே வெண்ணிக்கே ஒரு டிமாண்ட் ஆகி போச்சு அதான் சொல்ற நவநீதமும் திருடி வெண்ணையை திருடி உரலோட ஒன்றும் உரலோடு கட்டப்பட்டு அரியனா விஷ்ணு ரகுராமர் வெண்ணையை திருட்டது ராமர் உரல்ல கட்டுப்பட்டது ராமருங்கிறாரு அதாவது கிருஷ்ணன் ராமனும் ஒன்னுங்கிற ரகுராமர் செந்தை மகள் மருகோனே அந்த ராமனுக்கு பிரியமான மைத்துனனே என்று முருகனை பாடுவார் அருணகிரிநாதர் அது மாதிரி இங்கே சவித்ரு என்ற சொல் நாராயணனுக்கு பரியாயமாக இங்க வருது சாவித்ரஹா சிந்தனஹா அந்த சூரிய நாராயணனுடைய தேர் அசோ இது நிரதிசைய ரய பிரீணித அணு ஏனக எல்லை மீறிய மிக மிக வெரி வெரி ஃபாஸ்ட் ரயன ஸ்பீடு அந்த ரதமானது ரொம்ப எல்லை மீறின ஸ்பீடு போகுதான் சூரியன் இங்கிருந்து பாக்கிற போது நமக்கு நகராத மாதிரி தெரியுது கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்டான ஸ்பீட்ல மூவ் ஆகுது இப்போ கப்பல் கடல்ல போறபோது கரையில இருந்து பார்த்தீங்கன்னா அது அசைகிற மாதிரியே தெரியாது ஆனால் ஒரு ஸ்பாட்டை நோட் பண்ணிக்கோங்க வைனா பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதே கப்பலை பாருங்க அது நகர்ந்துருக்கும் ஆனால் கப்பலில் போய் உக்காந்து பார்த்தா தான் தெரியும் அந்த கப்பல் ரொம்ப வேகமாக போகுது அப்படின்னு அது மாதிரி இந்த தேர் என்ன வேகமாக போகுதுடானா நிரதிசைய எல்லை மீறிய ால என்ன ஆகுதி மகிழ்வு அடைந்த திருப்தி அடைந்த யாரு திருப்தி அடைறான்னா அருணன் டிரைவர் டிரைவருக்கு எப்ப சந்தோஷம் வருதுன்னா தன்னுடைய வாகனமானது ரொம்ப வேகமா போகிற போதுதான் பரவாயில்ல நமக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு எப்பவுமே சில பேருக்கு வண்டியில வேகமா போறதுன்னா இஷ்டமா இருக்கும் சில அன்பர்கள் எனக்கு தெரியும் அவங்க வந்து ஸ்கூட்டர்ல 20 கிலோமீட்டர் மேல போக மாட்டாங்க வண்டி கோளாரோன்னு சந்தேகப்படுற மாதிரி போவாங்க எதுக்குன்னா நமக்கு நேரமே சரியில்லைங்க இந்த ஸ்பீடு போதுங்க அப்படின்னு போறவங்களும் தெரியும் சில பேர் ஏறி உக்காந்தா மினிமமே எழுபது தான் எழுபது எண்பதுல தான் பயங்கரமா ஏங்க அப்படி போறீங்கன்னா இதுக்கு குறைஞ்சி போனால் கொட்டாவி வருதுங்க என்ன பண்றது இவ்வளவு வேகத்துல தாங்க போகணும் அப்ப நான் சொல்றது போங்க சீக்கிரமே ஆஸ்பத்திரியில போய் கொட்டாவிடுவீங்க அப்படின்னு இங்க இருந்து மெட்ராஸுக்கு சில பேர் வண்டி எடுத்துட்டு கிளம்புவா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து பைக் எடுத்துட்டு மெட்ராஸ் போறவங்க திரும்பி வரும்போது வீர தடும்பதான் திரும்பி வர்றாங்க என்ன ஏன் ஆச்சு போயிட்டாங்க மெட்ராஸுக்கு கிட்ட விழுந்துட்டாங்க அப்படின்னு வாரி விட்டுருச்சு மணல் வாரி விட்டுருச்சுங்க நம்மகிட்ட ஒண்ணு கோளாறு இல்ல அப்படின்னு அது வேகத்திலேயே சில பேருக்கு நாட்டம் குறிப்பா வந்து இளைஞன்று பயமரியாதை என்று இளைஞர்களுக்கு வேகமா போறதுன்னா இஷ்டம் இங்க அருணன் எப்படிப்பட்டவனா தன்னுடைய தேர் வேகமா போகணும் அப்பதான் அவனுக்கு சந்தோஷம் பிரீணித தன்னுடைய ரதம் வேகமா ஓடுறதுல மகிழ்ச்சி அடைந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் மகிழ்ச்சி இருக்கும் இவனுக்கு இதுல மகிழ்ச்சி உண்டா சொர்க்கல தேவர்களுக்கு எதிரா மகிழ்ச்சி அப்படின்னா பணக்காரர்கள் சொர்க்கத்துக்கு வந்தா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க ஒரு தடவை ஒரு ஏழை சொர்க்கத்துக்கு போனான்னா சொர்க்கத்துக்கு போனா தேவர்கள்னா வா வா உன் பழைய உடம்பெல்லாம் மாத்திட்டு புது உடம்பு உனக்கு தர்றோம் இந்த அமுதத்தை குடின்னு அமுதத்தை குடிச்சா உடனே மாறிடுச்சு தேவசரீரம் கிடைச்சிருந்து இந்தா இருக்கா ஊர்வசி இந்தா இருக்கா ரம்பை இந்தா ஆடு பாடு ஆனந்தப்படு போ இந்த சொர்க்கல எங்க எல்லாருக்கு இருக்கிற உரிமை உனக்கு இருக்கு அப்படின்னு மறுநாள் ஒரு பணக்கார அங்கே போனானா பணக்காரன் பார்த்தா நாதஸ்வரம் மேளம் வாத்தியம் அலங்காரம் எல்லாம் பண்ணி தாம் பண்றாங்க ஒரு பக்கம் பேண்டு செட்டு ஒரு பக்கம் நாதசுரம் ஒரே முழக்கம் பயங்கர வரவேற்பு அப்ப இந்த ஏழை கேட்டானா இந்திரனை பார்த்து இந்த ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் பூமியில தான் இருக்குதுன்னு நினைச்சேன் சொர்க்கத்துல வந்தாலும் பணக்காரனுக்குதான் ப்ரையாரிட்டியா இங்க கூட ஏழைக்கு மரியாதை இல்லையா அப்படின்னா அது இந்திரன் சொன்னானா நீ தெரியாம பேசுறப்பா சொர்க்கத்துக்கு ஏழைகள் தனம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழைகள் அடிக்கடி வருகிறார்கள் பணக்காரங்க ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்றான் ஏன்னா அவன் வாழ்ற வாழ்க்கைக்கு அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது இல்லை ஒரு பணக்காரனா இருக்கிறவன் சொர்க்கத்துக்கு வரலான்டானா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே பணம் இருந்தும் கெட்டு போகாம நீ வாழ்ந்திருக்கிறும் நல்லவனா வாழ்ந்திருக்கிற உனக்கு சொர்க்கம் கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனவேதான் நாங்கள் பணக்காரர்களை மாலை சூடி வரவேற்கிறோம் ஏழைகளுக்கு அந்த வரவேற்பு இல்லை அப்படின்னா அது தேவர்களுக்கு அதுல சந்தோஷம் என்று நாம படிக்கிறோம் இங்கே அருணனுக்கு வேகத்திலே மகிழ்ச்சியான் ரய பிரீரித அணுருகு அனுருன தொட அதாவது அருணன் அருணனுக்கு இடுப்புக்குழ உறுப்பு இல்லை இல்லையா அனுருஹு ஏனக ஏனஹா அப்படின்னு சொன்னா பாவங்கள் யாருடைய பாவங்கள் நம்ம பாவங்கள் அதாவது இந்த ரதமானது உங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கட்டும் நீங்க நினைக்கலாம் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால நிறைய பணம் கொட்டட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண போறாருன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா உங்க பாவங்கள்லாம் போகட்டும்ங்கிறாரு என்னங்க ஆசீர்வாதம் ஒன்றும் திருப்தியா இல்லை அப்படின்னு நாம நினைக்கலாம் பெரியவங்க காலில் போய் விழுந்தீங்கன்னா சில பேர் ஆயுஷ்மான் பவ அப்படிமான அதாவது தீர்காயுஷா இருப்பான்னு என்ன தாத்தா ஆயுஷ் தான் இருக்குதே என் உயிரை வாங்கிக்கிட்டு தனவான் பவன்னு சொல்லுங்க சௌபாகியவான் பவன்னு சொல்லுங்க சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரசித்துன்னு சொல்லுங்க அதை சொல்றது விட்டு ஆயுஷ்மான் பவன்னு சொன்னீங்க அதுக்கு அவர் சொல்லுவார் ஏய் எழவட்டம் காட்டிட்ட பத்தியா மனுஷனுக்கு முதல்ல ஆயுசு வேணண்டா ஆயுசு இருந்தா பாக்கி எல்லாத்தையும் சம்பாதிச்சிக்கலாம் முதல்ல அவனுக்கு ஆயுசு வரட்டும் ஆரோக்கியம் வரட்டும் வித்தை வரட்டும் ஞானம் வரட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் வரட்டும் நீடிக்கும் மற்றது எல்லாம் அது மாதிரி இங்க இவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு பணம் கொட்டட்டும்னு சொல்லாம உங்க பாவங்கள் போகட்டும் ஏன்னா அவருக்கு தெரியும் எவ்வளவு புண்ணியத்தை கொடுத்தாலும் நம்ம பாவம் இருக்கிற வரைக்கும் ஒட்டாது ஒரு டம்ளரை கவுத்து வச்சு நீங்கள் எவ்வளவு தான் தண்ணி ஊற்றினாலும் உள்ளே ஒரு சொட்டு கூட போகாது அதை நிமித்து வச்சு ஊற்றினா தான் தண்ணி அது மாதிரி பாவங்கள் இருக்கிறபோது எவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணினாலும் ஒன்றும் பழிக்காது இப்போ ஒரு மகான்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எவ்வளவோ கூட்டம் இருக்குது இப்போ சாய்பாபா இருக்கிறார் இந்த அமிர்தானந்தம் மைய இருக்கிறாங்க அப்புறம் வந்து ப பங்காரடிகளாக இவங்க காலையில் எல்லோரும் தான் விழுந்து சிலர் என்ன சொல்கிறாங்க திங்கட்கிழமை ஆசீர்வாதம் வாங்கினேன் செவ்வாய்க்கிழமை காயம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கள பார்த்து இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க யவ் நான் ஏழு வருஷமா விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இவனுக்கு பாபகர்மா தடுக்குது அவனுக்கு பாபகர்மா தடுக்கல பாபகர்மா இருக்கிற போது புண்ணியம் ஒட்டாது யாருடைய ஆசீர்வாதமும் ஒட்டாது அதனால இவர் என்ன சொல்றார் பாவங்கள் முதல்ல போகணும் அப்பதான் புண்ணியம் வரும் அப்பதான் ஆசீர்வாதம் ஒட்டும் ஏனஹா கெட்ட புத்தி போகணும் பாவங்கள் போகணுங்கிற உங்களுக்கு பாவங்கள் போகாமல் பெரிய வரங்கள் கிடைச்சா கூட புண்ணியம் இல்லை ராவணனுக்கு அப்படி தான் பெரிய வரம் யாருக்கும் கிடைக்காத வரம்லாம் ராவணனுக்கு கிடைச்சது புத்தி கெட்ட இருந்ததுனால அழிஞ்சு போனால் இரணியன் அப்படி எல்லா ராட்சஸர்களும் அப்படி தான் நீங்கள் விடுங்க மனுஷனை பற்றி பேசுங்க ஒட்டப்பிடாரம்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா வாபு சிதம்பரம் பிள்ளை பிறந்த ஊர் அதை ஆக்சுவலாக ஒட்டப்பிடாரம் இல்லை ஓட்டப்பிடாரம் அந்த ஊருக்கு ரியல் நேம் ஓட்டப்பிடாரம் அங்கே இருக்கிற உலகாண்ட ஈஸ்வரின்னு ஒரு அம்பாளுடைய பேர் அது அது வந்து பெய்களையும் நோய்களையும் ஓட்டும் பிடாரம் ஓட்டும் பிடாரம்ங்கிறது ஓட்டப்பிடாரம் என்ற ஆனது அதை நம்ம வந்து ஒட்டப்பிடாரம் ஆக்கிட்டோம் அந்த ஒட்டப்பிடாரத்துல நடந்த கதை என்னன்னா அங்க ஆண்டான் கவிராயர்னு ஒரு ஆள் பிரபலமான ஆள் இந்த ஆண்டான் கவிராயர் யாருன்னா காலமேகப் புலவர் வந்து ஸ்லேடப்பாட்டுக்கு பெயர் பெற்றவர் புகழேந்தி வெண்பாவுக்கு பெயர் பெற்றவர் அது மாதிரி இந்த ஆண்டான் கவிராயருங்கிறவர் கசப்பு கவிதைக்கு பெயர் பெற்றவர் அது என்ன கசப்பு கத்தியுன்னு கேக்குறீங்களா அந்த கதையை சொல்றான் கேளுங்க இந்த ஆண்டான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையனா இருந்தபோது படிப்பு ஏறாதான் வாத்தியார் பார்த்தாரு அடி அடினு அடிச்சு பார்த்தாரு ஒன்னும் ஆனா கூட மண்டையில ஏறல அவரு வெறுத்து போய் என்ன பண்ணிட்டாரு அவங்க அப்பா வந்து ஆண்டானுடைய அப்பா வந்து வாத்தியாருக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாரு கண்ணு ரன்னி விட்டு தோலை உறிங்கிட்ட சும்மாவே உரிப்பாரு அப்பா வந்து சொன்ன பிறகு சும்மா விடுவாரா சினோம் சும்மா பெறம்பெடுத்து அடி அடி நடிக்கிறார் ஒரு நாள் அடி பொறுக்காம இந்த பையன் என்ன பண்ணிட்டான் ஓடி போய் இந்த உலகாண்ட ஈஸ்வரி கோவில் உள்ள போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழைஞ்சு தாப்பா போட்டுக்கிட்டான் வாத்தியார் வரக்கூடாதுடா அப்படின்ட்டு அப்படி தாப்பா போட்டுக்கிட்ட போது அந்த உலகாண்ட நாயகி வெளியே ஊர்காவலுக்கு போயிருந்தாடான் அங்க சன்னிதில இல்லை கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த அம்மா ஊர்காவலை முடிச்சிட்டு சன்னதிக்கு வந்தா தாப்பா போட்டிருக்கு என்ன அர்ச்சகன் அதுக்குள்ள விட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு ஞான திருஷ்டியில பார்த்தா இங்கே நடந்த கதை வேறே உடனே இவன் காதுக்கு கேட்கறாபிள் டே தம்பி கதவை தெரியடா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சேன் அப்போ ஆண்டான்னு சொன்னானா அம்மா இந்த வாத்தியார் அடிக்கிற அடி பொறுக்கலை அப்பாட்டை போய் சொன்னா சபாஷுங்கிறாரு அம்மா வந்து மறுநாள் அடிக்கி நிற்க தயார் பண்ணி விடுறா என்ன என்ன அதனால என்னடா காரணம்னு பார்த்தேன் எனக்கு அறிவு இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதனால நீ எனக்கு அறிவையும் புலமையும் கொடுத்தா நான் கதவை திறக்கிறேன் இளியாங்காட்டி நீ வெளியே நிற்க வேண்டிதான் நான் உள்ளே இருக்க வேண்டிதான் என்ன சொல்றேன் அப்படின்னு ஒரு விரக்தியில் கேட்டுவிட்டான் உடனே அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமும் சிரிப்பும் சந்தோஷமும் வந்துடுச்சு என்கிட்ட இவ்வளவு தூரம் கான்ட்ராக்ட் பேசுறவன் யாராவது இளைஞன்று பயமரியாதான் எவ்வளோ போல்டா பேசுறான் பார்த்தியா அப்படின்னுட்டு சிரிச்சுக்கிட்டு சரி நீ இவ்வளவு தூரம் துணிகரமா என்கிட்ட கேட்டதுனால உனக்கு நான் வந்து நாக்கில் பீஜம் எழுதுறேன் வா கதவை திறந்து நாக்க நீட்ட அப்படின்னா இவன் சந்தேகம் போட்டவன் கதவை பிறகு நாக்கில் எழுதாம போயிட்டான் என்ன பண்றது அதனால கதவை திறக்காம சாவித்து வாரத்தை வழியா நாக்க நீட்டினான சாவி நான் அந்த காலத்தில் உனக்கு பூட்டு எப்படின்னு தெரியும் இல்லையா பூட்டினுடைய அகலம் இவ்வளவு மனுஷன் நாக்கு மொத்தமே ஆரங்கலம் இந்த ஓட்ட வழியா நாக்கு விட்டு அந்த ஓட்ட வழியா வெளியே வருமா எப்படி வரும்னு சொல்லுங்க பெரியவங்க நாக்கே வராது சின்னவங்க நாக்க எப்படி வரும் டேய் நாக்க நீட்டுறா அப்படின்னா நீட்டியிருக்கிறேன் எங்கடா நேரம் சாவித் வாரத்தில் பாரு அப்படின்னா இது ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னுட்டு இவன் என்னடா பொல்லாத பயிலா இருக்கான்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணிச்சான் அந்த கோவிலில் பக்கத்தில் வேப்ப மரம் இருந்தது அந்த வேப்ப மரத்தினுடைய வேப்பங்குச்சி ஒன்று அந்த வேப்பங்குச்சியை சாவித்து விட்டு அவன் நாக்கில் ஓம் அப்படின்னு உடனே மறு கணமே அவனுக்கு கவித்துவமும் அறிவும் புலமையும் அருள்கவியும் பெருக்கெடுத்தது அப்புறம் கதவை திறந்து விட்டான் அப்போ அந்த அம்மா சொன்ன என் வார்த்தையில் நம்பிக்கை வச்சு நீ வந்து கதவை திறக்காம சந்தேகப்பட்டு நாக்கை சாவித் வாரத்தில் நான் வேப்பங்குச்சியினால உன் நாக்கல எழுதினதுனாலையும் உன் கவிதைகள் எல்லாம் கசப்பு கவிதை என்று பெயர் பெறும் என்ன பண்றது நீயே உன் வினைய தேடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டான் கசப்பு கவிதைனா என்ன அப்படின்னா இவன் பாட்டு பாடினா ஒருத்தன் விளங்க மாட்டான் இவங்ககிட்ட எல்லாம் வசவு தான் வரும் அதான் அர்த்தம் இவன் வந்து அந்த கதவை திறந்த உடனே வாயில மடை திறந்த வெள்ளம் போல பாட்டு வருது பாட்டு வந்த உடனே இவன் புத்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா முதல்ல என்னை அடிச்சாம்பாரு வாத்தியாரு அவன் மேல ஒரு வசப்பாடுறான் அவன்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினான் என்ன பாட்டுனான கூலி கொடுத்து குறை நாள் படிக்கும் ஆலிபோல் சீரியடித்தான் பிறம்பாள நாங்க சும்மாவா படிக்கிறோம் கூலி குடுக்கறப்ப எங்க அப்பா வந்து இத்தனை மரக்கால் நெல்லு அப்படின்னு மாசம் மாசம் கொடுக்குறாரு கூலி கொடுத்து படிச்சா அந்த ஆளு ரொம்ப உக்ரமா என்னை வந்து அடிக்கிறான் பிறம்பனால அந்த வாத்தியார் யங் மேன் வாலிபத்தில் எங்கள் வாத்தியார் பெண்ஜாதி தாலி அறுக்க வரந்தருள் வாய் உலகாய் எங்கள் வாத்தியாருடைய மனைவி இந்த இளவு வயசுல தாலி எத்து போகணும் நீ கொடுத்த வரம் உண்மையானா இப்பவே பழிக்கணும்னு பாடினா முத பாட்டு வாத்தியாருக்கு செய்த நன்றி இவ பாடின உடனே அந்த வாத்தியார்கிட்ட சேர்த்து போயிட்டார் பொட்டுன குரு பக்தி பாருங்க எப்படின்னு இது என்னடா காரணம்னா உலகாண்டு நாயகியினுடைய அருள் பெற்றான் ஆனால் புத்தி சரியில்லாததுனால அது வந்து ராங் ரூட்டில் போகுது அதான் சொன்னேன் பாருங்க ஏனகா பாவம் நீங்காமல் புண்ணியம் வந்தால் அது ராங் சைட்லே போகும் இவனுக்கு குணம் சரியா தெரிந்தாம வரம் வந்தால் எப்படி வேலை செய்யுது இவன் வாய வசதான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு கத்திரிக்காய் தோட்டத்து பக்கம் போனான் இவனுக்கு பேரே வந்து கசப்பு கவிதை ஆண்டான் கவிதாயர்னு பேர் அந்த கத்திரிக்காய் தோட்டத்துல பார்த்தா காய் நல்லா பச்சு பச்சுன்னு பெருசு பெருசா தொங்கிச்சு தோட்டக்காரரை பார்த்து ஏய் இவ்வளவு செடி இருக்கே ரெண்டே ரெண்டு காய் குடி நீக்கி மத்தியானம் வீட்டில் சாம்பார் வைக்கிறதுக்காகும் அப்படின்னா துட்டு குடு அப்படின்னா துட்டு இருந்தானே உடனேயே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் சந்தையில் வாங்கிட்டு போறேன் ஏதோ குடியா ரெண்டு காய் கொடுக்க இவ்வளவு காய் வச்சிருக்கில அப்படின்னா உடனே நீ கேட்டான கொடுத்தணுமா நீ யாரு எனக்கு அப்படின்னு கொஞ்சம் கெட்ட வச்சுலாம் பேச ஆரம்பிச்சேன் இவனும் கோபத்துக்கு பேசினான் உடனே டே அடியால கூப்பிடா அவனுக்கு பிடிச்சி மரத்தில் கேட்டு உதங்கடா அப்படின்ட்டான் உடனே இவனுக்கு கோபம் வந்துருச்சு ஒரு பாட்டு பாடுறார் கறிக்கு ரெண்டு காய் கேட்டேன் அதாவது சமைக்கிறதுக்கு ரெண்டு காய் கேட்டேன் அடியென்றான் பிடி என்றான் காய்க்காமல் போகணுமே கடவுளே கத்திரிக்காய் கேட்டேன் அதுக்கு அடலான்றான் பிடலான்றான் இந்த தோட்டத்தில் கத்திரிக்காய் ஒண்ணுமே இவக்கூடாது அப்படின்னா உடனே அத்தனை செடியும் சேர்த்து போச்சு ஆயிரக்கணக்கான செடியும் சேர்த்து ஒரு காய் பிணியம் இல்லாமல் போச்சு அவகாத அழுகிறான் ஜெய் ரெண்டு காய் இல்லைடா பத்து காய் தரண்டா மறுபடியும் புழைக்க போயிடான் எனக்கு சாகம் வைக்கத்தான்டா தெரியும் புலைக்க வைக்க தெரியாது போடாட்ட போயிட்டான் அடுத்தப்பில என்னாச்சு ஒரு ஊருக்கு போனா அங்க பெருமாள் கோவில் பல்லக்கு சுமக்கிறதுக்கு ஆள் இல்லை இவன் ஆள் நல்லா முழுமொழு இருக்கவே வாப்பா நீ ஒரு கை பிடி அப்படின்னு இருக்காங்க நான் அதெல்லாம் பிடிக்க மாட்டேனப்பா அப்படின்னு நீ பிடிக்கிறியா அடிக்கப்பா அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவன் தோல்பட்டையில அந்த பல்லக்க வச்சிட்டாங்க பல்லக்க வச்சா முதல்ல கிரடன் வரை அதுக்கு மேலே பெருமாளை வைக்கிறாங்க வீட்டு தாங்க முடியல இவங்க உடனே வந்து ஒரு பாட்டு ஒரு வசப்பாட்டு பெருமாளே நாளை சுமப்பார் உன்னை யார் அப்படின்னா அதாவது இனிமே நீ சுமக்கிறதுக்கு நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் உடனே அந்த பல்லக்கு முறிஞ்சி விழுந்து போச்சு உடனே பெருமாள் வந்து உலகாண்ட நாயகியை பார்த்து கேட்டானா இப்படி ஒரு பயலுக்கு என்னத்துக்கு இந்த வரத்தை கொடுத்து வச்ச இவன் வாயில் எவனாவது நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறானா இவன் யார் யார பாடினானோ எல்லாம் அழிஞ்சு போறான் கடைசியில ஏன் தேர்க வீட்டு வச்சிட்டான் பாத்தியா அப்படின்னு அப்போ அந்த உலகண்ட நாயக சொல்லிச்சான் அண்ணா மன்னிச்சுக்கான அன்னைக்கு இருந்த நிலைமையில இந்த மாதிரி ஆயிப்போச்சு கவலைப்படாத தன்வினை தன்னைச்சுடும் சீக்கிரமே அழிய போறான் பாரு அப்படின்னு அந்த அம்மாவே வாக்கு கொடுத்துருச்சு என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இவன் ராமேஸ்வரம் போகணும்னு ஆசைப்பட்டான் ராமேஸ்வரம் போனோம்னா வீட்டுல அது வரைக்கும் மனைவியை பாத்துக்கிறதுக்கு ஆழ் வேணுமே அப்படின்னுட்டு என்னடா பண்ணலான்னா இவன் உலகாண்டு நாய்கிட்ட அருள்வாக்கு வாங்கி இருந்ததுனால சிறு தெய்வங்களாக இவனை கண்ட பயப்படும் அப்போ மாடனையும் பைரவனையும் கூப்பிட்டு நான் ராமேஸ்வரம் போயிட்டு வர வரைக்கும் நீங்க ஒய்ஃபுக்கு காவல இருக்கணும் அப்படின்னு ஒரு அருள் பாடிட்டான் அந்த கவி என்னடா அப்படின்னா சேதுக்கு போய் திரும்பி வரும் மாதுக்கு காவல் மாடனும் பைரவனும் சேதுனா சேது சமுத்திரம் தெரியுமில்லையே ராமேஸ்வரம் சேதுக்கு போய் திரும்பி வரும் மாதுக்கு காவல் மாதுனா அவனுடைய மனைவி மாதுக்கு காவல் மாடனும் பைரவனும் அப்படின்னு சொன்னான் உன இந்த ரெண்டு தெய்வங்களும் சரி சீக்கிரம் போய்ட்டுன்னு சொல்லிடா அப்படின்னு இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டாங்க ராமேஸ்வரத்துக்கு கிளம்பு நாடு பாதியில புயல் மலை உனே ராமேஸ்வரம் போக முடியாம திரும்பி வைக்கிறான் திரும்பி வந்த உடனே என்னப்பா ராமேஸ்வரத்துக்கு போகல யாரும் கேட்டாங்க இந்த ரெண்டு தேவதைகளும் இல்ல இந்த புயல் மலை மூணு நாள்ல நிக்குமா அதுக்கப்புறம் போறேன் நீங்க எங்கேயும் போயிடாதீங்க அது வரைக்கும் எங்கேயும் இருங்க அப்படின்னா உடனே ரெண்டு பேரும் கோவம் வந்துடுச்சு பத்தி என்னடா நினைச்ச உங்க வீட்டு காவல் நாய் நினைச்சுக்கிட்டியா இன்னமும் ராமேஸ்வரத்துக்கு போறேன் இந்தா நாளைக்கு வரேன் என்ன பாதியில அப்புறம் நீ ராமேஸ்வரம் என்னைக்கு போறேன்னு காத்திருந்தேன் அது வரைக்கும் நாங்க எங்கே உட்காந்துருக்கணும் ராமேஸ்வரம் போயிட்டு திரும்புற வரைக்கும் நாங்க இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த மாடன் என்ன பண்ணனா இடது கிணத்துல ஓங்கி ஒரு அற விட்டானோ வைரவன் வலது கிணத்துல ஓங்கி ஒரு அற விட்டானோ ரெண்டு காதலின் ரத்தம் ஆள் அவுட் அன்னைக்கே அவுட் அப்போ தன்வனை தன்னை சுடும் தன் வாக்காளையே அழிந்தான் என்று இது வந்து சரித்திரமாக பேசப்படுகிறது இது வந்து பொய்க் கதை தன் கவித்துவத்தினால் அழிந்த ஒரு கர்வி எனவே பாவங்கள் நீங்க வேண்டும் ஏனா குவிக் பாவங்கள் அழிய வேண்டும் அப்படின்னா மருந்துகள் சாப்பிடறதுனா கூட யாருமே வந்து சீக்கிரமா குணமாகற மருந்தான் விரும்புறாங்க அலோபத்திக் டாக்டர்ஸுக்கு பணம் சேர்ற காரணமே அவர் இன்ஜெக்ஷன் போடுவாருங்க உடனே நின்று போயிடும் இங்க நாட்டு வைத்தியத்தை போனா அவரு சூரணம் செந்தூரம் பஸ்பம் ரெண்டுமோ கொடுப்பாருங்க அதை வந்து பத்தியமா இருக்கணும் பாரு கஞ்சிதான் குடிக்கணும் பாரு தோரம் துவையுமே மூக்க கிட்ட கொண்டு போக முடியாது அது வந்து பத்து நாள் பத்தியம் பாரு இது ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்னு அலோபதி டாக்டர் போறாங்க அவரு இன்ஜெக்ஷன் நறுக்குன்னு குடுக்குறாரு உடனே டெம்பரேச்சர் இறங்கிடுது காய்ச்சல் சரியா இந்த வைத்தியம் கொஞ்சம் டிலேயா தான் வேலை செய்யும் ஆனா இது உடனே குணமாக்குமே தவிர சைட் எஃபெக்ட் எக்கச்சக்கமா இருக்கும் ஆயுர்வேதம் அப்படி இல்லை மெல்ல குணமாக்குனாலும் தீர்க்கமா இருக்கும் குணம் ஆவாரம் பூ இருக்க அந்த ஆவாரம் பூ கஷாயம் போட்டு சாப்பிட்டா சக்கர வியாதி நிரந்தரமா போயிடுமா உடம்பு ஃபேர் கலர் ஆயிடுமா இப்ப மனுஷன் சிகப்பாகணும்னு சொல்லி இந்த ஃபேர் லவ்லிங்கிற ஒரு கமோடிட்டி எவ்வளவு விக்கிது தெரியுமா பாண்டிச்சேரி குப்பை தொட்டிகளை கிண்டி பாத்தீங்கன்னா காலி டப்பா மட்டும் நூத்து கணக்கில் கிடைக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பத்து வருஷத்துல யாரும் பாண்டிச்சேரியில திடீர்னு சகப்பான மாதிரி ஒண்ணு காணும் ஆனா அதுக்காக விருப்பம் நிக்கிதா அந்த ஆசை விடலை ஆனா இந்த ஆவாரம்பூவை சாப்பிட்டா நிறம் வந்து வெளுக்கும் அப்படின்னு சொல்றேன் பொறுமையா இருந்து பார்க்கணும் இந்த இந்தியர்கள் இன்னைக்கு இங்கிலீஷ் மருந்துக்கு அதாவது அலோபத்திக் மெடிக்கல் ஷாப்புக்கு எவ்வளவு பணம் தர்றாங்க ஒரு வருஷத்துக்கு இந்தியர்கள் மெடிக்கல் ஷாப்புக்கு கொடுக்கற பணம் இருபத்தி ஆறாயிரம் கோடி இந்த நூறு கோடி மக்கள் மக்கள் தொகையே நூறு கோடிதான் இவன் கொடுக்கற காசு இருபத்தி ஆறாயிரம் கோடி மெடிக்கல் ஷாப்புக்கு மட்டும் அப்படின்னா எவ்வளவு வியாதிகள் எவ்வளவு நோய்கள் வந்து போச்சு இந்த நாட்டுல பாருங்க அந்த காலத்திலாம் பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு வைத்தியக்கும் வேலை இருக்காது எல்லாம் கிளங்காட்டமா இருப்பாங்க ஒரு நோய் இருக்காது ரெண்டு டாக்டர் அதுவும் குழந்தைகள் ஒரே கிவ் தான் நினைக்குது டிசிஹெச் படிச்சிட்டிங்கன்னா நல்ல ப்ராஸ்பரிட்டி எல்லாம் பிறக்குற குழந்தைகளாம் நோய்சானோம் சளி பிடிச்சதும் நோய் பிடிச்சதுமா பிறக்குது தாயாருக்கு வந்து தூக்கி தூக்கி வெறுத்து போகுது அந்த மாதிரி ஆகிப்போச்சு விரைவில் நீங்கட்டும் கருமான் இவ கருடனை போல கருடன் எப்படி வந்து வேகமாக போகிறானோ அதுபோல இந்த ரதம் போகிறது அப்படிப்பட்ட இந்த ரதமானது ஹரத்து ஹரத்துனா போக்கடிக்கட்டும் நீக்கட்டும் எதை நீக்கட்டும் உங்கள் பாவங்களை நீக்கட்டும் ஹரனா போக்குதல் சிவபெருமானுக்கு ஹரன்னு பேரு ஏன்னா ஹர ஹர சிவ அப்படின்னா அமங்கலங்களை போக்குகிறவன் பாவங்களை போக்குகிறவன் ஹரினாலும் போக்குகிறவன் தான் ரெண்டும் ஒரே தாத்து விஷ்ணுவுக்கு ஹரின்னு பேரு சிவனுக்கு ஹரன் பேரு அதனாலதான் ஹரியும் ஹரனும் ஒன்றுனா தீமைகளை இருவருமே போக்குவார்கள் அப்படின்னு சொல்றேன் இந்த பாவம் இந்த ஸ்லோகம் படிச்சு முடிச்சவொடனே நம்ம பாவமெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எந்திரிச்சிங்கன்னா பாவம் போயிடும் என்னமோ சொல்றாங்க பாப்பம் நாளைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு அப்படின்னீங்கன்னா அது ஒண்ணும் போகாது சித்தரிட ஒரு பாட்டு சொல்றாங்க நம்பிக்கை இல்லாதவங்க ஆன்மீகத்துக்கு வராதிங்க நம்மனவனுக்கு நடராஜா நம்பாதவனுக்கு யமராஜா பாருங்க காப்பாற்றுவான் தேவும் இவ்வுலகில் சந்தேகம் கொண்டோருக்கு சற்றேனும் உதவாதாம் சிந்தை நம்பி கொள்வோருக்கே சித்தி இன்னொரு படிக்க பாருங்க மந்திரமும் தேவம் தெய்வங்களும் மந்திரமும் மருந்தும் குரு அருளும் மருந்துன்னா அந்த காலத்துல ஒரு மலைக்கூடாது கூட எடுத்தாங்கன்னா அதை எடுத்து ஒரு உருண்டை உருட்டி ஒரு மந்திரம் சொல்லி இதை நம்பிக்கையா சாப்பிடுங்க உங்களுக்கு குணமாகும் பாதி நோய் பாதி தேவ பாதினு சொல்லுவாங்க மருந்தும் குரு அருளும் எந்திரமும் தந்திரமும் இதை எந்திரம் ஒண்ணு செப்பு தகழ்வு அடிச்சு கொடுப்பாங்க அதுல ஒரு தெய்வம் இருக்குதுன்னு நம்பி நம்ம வாங்கணும் தாந்திரிகமா செய்யற தந்திரமும் இவ்வுலகில் சந்தேகம் கொண்டோருக்கு சற்றேனும் உதவாதாம் நடக்கமா இதுக்கு நடக்குமா அப்படின்னு நினைச்சு கொள்ளுவாருக்கே சித்தி பூர்ண நம்பிக்கையோடு பலிக்கும் சொன்ன உடனே தீர்ந்தால் உங்களுக்கு உண்டு ஹரி இச்சா விதேய பிரச்சார ஹரினா இங்க ரெண்டாயிரத்தம் ஒண்ணு குதிரை இன்னொன்னு விஷ்ணு அதாவது இந்த சூரியனுடைய ரதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குதிரை அந்த குதிரைகளுடைய இச்சைக்கு ஏற்ப போகக்கூடிய இந்த ரதம் அப்படின்னு அர்த்தமாகுது கருடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹரி என்று விஷ்ணுவனுடைய இச்சைக்கு போகக்கூடியவன் என்று அர்த்தமாகுது ஹரி குதிரைகளுடைய போக்கு ஏற்ப போகக்கூடிய இந்த ரதமானது உங்களுக்கு பாவங்களை போக்கட்டும் ஒரு அர்த்தம் அல்லது பெருமாளுடைய இஷ்டத்துக்கு ஏற்ப போகக்கூடிய கருடன் இருக்கிறானே அந்த கருடன் போன்ற இந்த ரதமானது உங்களுடைய பாவங்களை போக்குவானாக அப்படின்னு ஒரு அர்த்தம் அது வந்து ஃபாஸ்டா போற ரதமானது உங்களுடைய பாவங்களையெல்லாம் ஃபாஸ்ட்டாக போக்கிடுவான் கர்மாவை ரொம்ப சீக்கிரமா நீக்கிடுவான் ஒரு தடவை அவ்வையார் விநாயகர் அகவல் படிச்சார சொன்ன பாடினாளா அப்ப கைலாயத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான பெருமான் நாயனாரும் போனாங்கண்ணா நீங்க வரலையான்னு கேட்டப்ப நான் விநாயகரை துதி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிச்சான் அம்மா இவங்க ரெண்டு பேரும் முன்னே போயிட்டாங்கண்ணா விநாயகரை துதிச்ச உடனே விநாயகர் பார்த்தாராம் என்னை துதிக்கிறதுக்காக நீ அவங்கள கூட போக விட்டுட்டு நீ பாடினே அவங்கள ஓவர்டேக் பண்ணி நான் கொண்டு விட்டுற பாருன்னு சொல்லி தும்பிக்கையால் ஒரு தூக்கு தூக்கி கொண்டே வச்சிட்டாரான் இவங்க போறதுக்குள்ள அந்த அம்மா அங்கே போயிடுச்சான் அப்போ சேரமான் பெருமாள் நான் என்னோட கேட்டாரான் நீ எப்படிம்மா இவ்வளவு சீக்கிரமா வந்தேன்னு அந்த அம்மா சொல்லிச்சான் விநாயகனை துதிக்கையாலே துதிக்கையாலே வந்தேன் நான் துதித்தேன் அப்படி துதித்ததுனால அவன் துதிக்க இருக்க அந்த துதிக்கையாலே வந்தேன் துதிக்கையாலே துதிக்கையாலே வந்தேன் அவங்க முழிச்சாங்களாம் அப்புறம் அந்த விலைக்கு சொல்லிச்சான் இந்த பாவங்களும் போகும் என்கிறார் யுகசிய கிரசித்தும் இவ பூரோ தந்த சூக்கான ததானோ தேதா வியஸ்த அம்பு வாகாவலி விகித பிருக விக்ஷேபோபகா சாவித்ரக செந்தனோ அசோ நிரதிசய பிரீனிதா அனுருரேனகா சேபியோ கருப் மாணிவ ஹரத்து ஹரிச்சா விதேய பிரச்சாரக ஒரு அறிவிப்புங்க வர வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கோகுலாஷ்டமிக்காக இங்கே கோவில விசேஷம் அதனால இங்கே உபநியாசம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே முத்துமரம் கோவிலுக்கு வந்துருங்க வெள்ளி சனி முத்துமரம் கோயிலுக்கு வந்துருங்க பாக்கி எதனாலும் இங்கே முறைப்படி எல்லா சொற்படிவு நடைபெறும் இன்றைய உபயோகர்களான வைஷால் வீதி திருமதி லட்சுமிபாய் அமர் திருமதி அலமேல புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலா இருக்கும் நன்றி குறை விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே வந்து சுதர்சன சதகம் உண்டு வெள்ளிக்கிழமை முத்துமாரியம்மன் கோவிலில் ராமாயணத்தனி ஸ்லோகம் சனிக்கிழமை முத்துமாரியம்மன் கோவிலில் லக்ஷ்மி சகஸ்வரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் இங்கே வரும் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரத்துக்கு இங்கே வந்துரும் மறுபடி அப்புறம் செவ்வாய்க்கிழமை சூரிய சகஸ் நாமத்துக்கு இங்கே செட்டி கோயிலுக்கு வரும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதகத்துக்கு செட்டி கோயிலில் சந்திக்கிறோம் ஜெய்